வணக்கம் நீயர்களே நற்றினியின் சரித்திரம் தொற்று சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஏரோட்டிலிருந்து எஸ் இன்று ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆண்டு பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு மத உரிமை அளித்தது ஆயிரத்தி ஆண்டு ஹங்கேரி நாடு குடியரசு நாடாக மாறியது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு புகழ்பெற்ற நியூயார்க் நகர மெட்ரோபாலிட்டன் மியூசியம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவின் அமிர்தசரஸ் ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்தில் திடலில் கூடியிருந்த மக்களை நோக்கி பிரிட்டன் படையினர் சுட்டதில் முன்னூற்றி எழுபத்தி பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மகாத்மா காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்திற்கு ஆதரவாக தென்னிந்தியாவில் ராஜாஜி தலைமையில் பாத யாத்திரை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவில் இந்திய செம்படை இந்தியன் ரெட் ஆர்மி என்ற இராணுவ அமைப்பு பிரிட்டனுக்கு எதிரான ஆயுத போராட்ட அமைப்பாக ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஜப்பானுக்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் இடையில் அணிசேரா உடன்பாடு எட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு இயன் ப்ளம்மிங் அவர்கள் தனது முதலாவது ஜேம்ஸ் பாண்ட் நாவலை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காமராஜர் சென்னை மாநிலத்தின் முதல்வரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு இலங்கையில் சுயாதீன தொலைக்காட்சி சேவை ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியா காஷ்மீரின் சியாச்சென் கிளாசியரை ஆக்கிரமித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மக்காவு தீவை மக்கள் சீன குடியரசிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒப்படைக்கும் ஒப்பந்தம் போர்ச்சுக்கலுக்கும் சீனாவுக்கும் இடையில் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு டைகர் வுட்ஸ் அவர்கள் கோல்ஃப் விளையாட்டில் மாஸ்டர்ஸ் பட்டம் வென்ற இளம் வீரர் என்ற பெருமையை பெற்றார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிலவிலிருந்து பூமிக்கு திரும்பிக் கொண்டிருந்த அப்பல்லோ பதிமூன்று விண்கலத்தில் ஆக்சிஜன் டேங்க் வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது வர்த்தக செயற்கைக்கோள் வெஸ்டார் ஒன்று விண்ணில் செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தாமஸ் ஜெப்பர்சன் மூன்றாவது அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மே ராமி சுந்தரம் எழுத்தாளர் மற்றும் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பட்டுக்கோட்டை கல்யாண தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கேரி கேஸ்ப்ரோ ரஷ்ய சதுரங்க ஆட்டக்காரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இலாவர் கோர்னிலோவ் ரஷ்ய இராணுவ தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு டட்லி இலங்கையின் அரசியல்வாதி முன்னாள் பிரதமர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கூண்டர் கிராஸ் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் நாட்டவர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே